சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்யவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நிருப்பு உணர்வு இன்ப வடிவமாக இருக்கின்ற நிர்குணபிரம்மஸ்வரூபமான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும் இது ஸ்வரூப அவர்தான் விஸ்வோத்பத்தியாதி ஹேத்தவே அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் மாயையோடு சேர்ந்து இந்த சிருஷ்டிக்கு காரணமாகிறது ஆக மாயா சகித பிரம்ம முதல்ல சொன்னது மாயாரகித பிரம்மன் மாயாரஹித பிரம்மனுக்கு நமஸ்காரம் அது நம்முடைய யதார்த்த ஸ்வரூபமாக நாம் பின்னால் உணர்வோம் அவர்தான் விஸ்வ உற்பத்தியாதி ஹேத்தவே விஸ்வம்னா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உற்பத்தியாதி உற்பத்தி முதலான உற்பத்தினா தோற்றம் ஆதினு சொன்னதுனால இருப்பு ஒடுக்கம் அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர்னு அர்த்தம் ஆக மாயையோடு கூடிய பரம்பொருள் சகுண பிரம்மன் நிர்குணப் பிரம்மன் சகுணமயமான மாயையோடு செய்கிறத்துனால சகுண பிரம்மன் என்று சொல்லப்படுகிறார் அந்த மாயாசகித பிரம்மனிடமிருந்து மாயா சக்தியினால்தான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் தோன்றி இருந்து நிலை பெற்று கொண்டிருக்கிறது அவரிடமே ஒடுங்குகிறது அதை நினச்சா என்னாகும்னா தாபத்ரய வினாசாய ஆ நிர்குண பிரம்மனாகவும் சகுண பிரம்மனாகவும் இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் இந்த தத்துவத்தை சகுண பிரம்மத்தை பூஜை பண்ணி உபாசனை பண்ணி நிர்குணப் பிரம்ம ஜானத்தை நாம் அடையிறதன் மூலம் நமக்கு மூன்று வகையான தாபங்கள் நீங்குகின்றன தாபத்ரய வினாசாய தாபம் அப்படின்னா துன்பம் த்ரயம்னா மூன்று மூன்று வகையான துன்பம் நம்ம உடம்பு மனசுலருந்து நமக்கு தோன்றுகிறது நம்ம உடம்பில் நோயினால் வர்றது வழிகளால் உண்டாகிறது நம்ம மனசுலையே நமக்கு பக்குவம் இல்லாதனால உணர்ச்சிகளால் தவறான அறிவுனால் நமக்கிட்டே ஏற்படுற துன்பங்கள் நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு துன்பமாக ஆயிடுறோம் விக்ரமாக ஆகிடுறோம் அந்த துன்பங்களை நீக்கணும் நாம் நன்றாக இருக்கணும் அது மாத்திரமில்லை சூழ்நிலையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் விலங்குகள் இதனால் நமக்கு ஏற்படுற துன்பங்கள் இதுக்கு பேர் ஆதி பௌத்திக துக்கம்னு பேர் ஆத்தியாத்மிக தாபம்ங்கிறது நம்மிடத்துலேருந்தே வர்றது ஆதி பௌத்திக தாபங்கிறது வெளியில் புற சூழ்நிலையிலேருந்து வர்றது அப்புறம் தேவர்களாலேயும் இயற்கை சீற்றங்களாலேயும் வரக்கூடியது ஆதி தெய்வீக தாபம் இந்த மூன்று தாபங்களையும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த சகுண பிரம்ம உபாசனையினாலையும் நிர்குண பிரம்ம ஜானத்தினாலேயும் நமக்கு ஏற்படுகிறது இதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த உண்மைகளையெல்லாம் நமக்கு உணர்த்தி மூவகை துன்பங்கள் மூவகை தடைகளை போக்குகிறார் நாம் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு இந்த மூன்று வகை தடைகளும் இல்லாமல் இருக்கணும் நாம் எல்லோரும் சகுண பிரம்மத்தை நன்றாக பக்திபூர்வமாக உபாசனை பண்ணி நிர்குணப் பிரம்மத்தை பக்தி பூர்வமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த ஏகாதச்கந்தத்தில் முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க போகிறோம் ஆகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அழகான ஒரு நமஸ்காரத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம் வயம் நுமஹான்னு பகுவச்சனத்தில் சொல்லியிருக்கு ஏகவச்சனத்தில் அகம் நமாமின்னு சொல்லலை நம்ம எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணுறோம் நிர்குணப் பிரம்மஸ்வரூபமாகவும் சகுண பிரம்மஸ்வரூபமாகவும் மூன்று வகையான தாபங்களை போக்கக்கூடியவராகவும் இருக்கின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நம் அனைவருடைய நமஸ்காரங்கள் என்றென்றும் உரித்தாகட்டும் என்பது தான் இந்த முதல் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தியான ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை நாம் சிந்தனை பண்ணியிருக்கிறோம் இதனுடைய அர்த்தம் நம்முடைய மனசில் ஆழமாக பதியறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணட்டும் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமா இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத்